நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழந்தது ஆக இவ்வாறு இவருடைய புகையும் இந்த நேரத்திலே எவ்வாறு நாம் சிவனடியாரர்களுக்கு உணவை அளிப்பது மற்றும் பல்வேறு சேவைகளை வழங்குவது என்று ஒரு மிகவும் வருத்தம் அவருடைய மனதிலே ஏற்பட இந்த வருத்தத்தை தணிக்க ஏற்கனவே அவர் சூது விளையாடி அனுபவப்பட்டிருப்பார் சுது என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் தாயக்கரம் விளையாண்டு அதில் வெற்றி பெற்றால் அதற்காக பிணையமாக வைக்கப்பட்ட பணத்தை அபகரித்துக் கொள்வது தோற்று அந்த பணத்தை எதிராளி விருடம் ஒப்படைப்பது ஆக இந்த சூதை நிச்சயமாக தன்னை விட யாராலும் மிக அற்புதமாக செய்ய முடியாது என்ற திண்ணமான ஒரு உறுதியை படைத்தவர் ஆகவே இனிமேல் நாம் பெருமானுடைய சேவைக்காக அடியோரது சேவைக்காக சூது செய்ய வேண்டும் அந்த சூதினால் வென்ற பொருளை நாம் பெருமானுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனம் கொண்டு அந்த ஊரிலே சூது ஆட கிளம்பினார் ஆனால் அந்த திருவேற்காடு என்ற ஒரு அற்புதமான இடத்தில் சூதாடும் நபர் ஒருவர் கூட இல்லை ஆகவே வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று சூதில் வென்று எப்படி வாதில் வெல்கின்றோமோ அதை போல திருஞான சம்பந்தர் வாதில் வென்று சேவை செய்தார்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு அறிவு அறிவு அவருடைய அறிவு ஆண்டவனுக்கு நிகரான அறிவு அந்த அளவிற்கு ஒரு அடியாருக்கு அதுவும் குழந்தை பருவத்திலேயே ஒரு அடியாருக்கு கொடுத்தது திருமுலை அம்மனின் அந்த ஞானப்பாள் அவருக்கு மிகவும் அறிவார்ந்த ஒரு விஷயத்தை உண்டு பண்ணியது ஆதலால் எங்கு சென்றாலும் யாரிடத்திலும் வாதில் வென்ற பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு அது இந்த மூர்க்க நாயனாரது சூதில் எப்பேற்பட்ட வல்லாளனும் தோற்று போனான் அதன் பொருட்டு வரக்கூடிய பணத்தை கொண்டு தன்னை சார்ந்தார் வாழ வேண்டும் என்று கருதி சூது ஆடி மிக அற்புதமான பலவேறு இடங்களிலே அவர் பல்வேறு கைங்கரியங்களை சிவனடியார்களுக்கு செய்து மகிழ்ந்தார் மேலும் சூதினால் வென்ற பொருளை தாம் என்றுமே தீண்டியது அமுது அமைப்போராகிய ஒரு கூட்டம் அவர் கூடவே இருந்தது அவர்களையே அதை எடுத்து அமுது படைக்க நீங்கள் விட வேண்டும் என்றும் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த அமுதினை மக்களுக்கெல்லாம் சென்று சேர்ந்த பிறகு மீதியை உன்பார் என்பதனாலும் இவருடைய தூய்மையான அன்பும் அடியார் பக்தியும் வெளியாகின்றதல்லவா சூது விளையாடுதல் நீங்களெல்லாம் நினைக்கலாம் தவறு என்று அந்த தவறினாலே யாரும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த தவறு கடவுளாலே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த சிறு தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பினை அவர் செய்ததனாலே அற்புதமான ஒரு சேவை மனப்பான்மையை அவர் வளர்த்து கொண்டதோடு பல்வேறு அடியார்கள் பயன்பெற்றார்கள் என்பதை நாம் இங்கு அறியலாம் ஆக ஒப்பற்ற பக்தியும் அவருடைய கைங்கரியமும் தான் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும் அமுது அமைப்போரையை எடுத்து செய்ய சொன்னதும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அற்புதமான படைகளை அவர் எல்லாரும் உணவு உண்ட விற்பாடு மீதி உள்ளதை மட்டுமே அவர் உண்பதும் அவருடைய பக்தியை வெளிப்படுக இதே போல திருமள் திரு திருமங்கை ஆழ்வார் அதாவது விஷ்ணு பகவானினுடைய அற்புதமான ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் திருமங்கை அவரும் வழிப்பறி செய்து அடியாருக்கு அமுதளித்தார் என்ற வரலாற்றினை நாம் இத்தோடு பொருத்தி பார்க்கலாம் ஆக அன்பு எப்படி செலுத்துகின்றோம் என்பதை விட எங்கு எப்பொழுது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் அதை தொடர்ந்து செய்து அற்புதமான பேச்சினை அடைந்திருக்கிறார் என்பதையே இந்த இடத்திலே நாம் கொள்ள வேண்டும் ஆக நாம் எடுத்து செய்யும் நல்ல காரியம் ஒன்று நிறைவேறுவதற்காக நம் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய இடர்பாடுகளை எல்லாம் தகர் தகடுபடியாக்கி அந்த அற்புதமான விஷயத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நாம் வலியுறுத்துகின்றோம் பக்தி சிருத்தியோடு செய்யும் எந்த ஒரு நற்காரியங்களுக்கும் பலன் பன்மடங்கு பெரிதாகும் சொல்லி அற்புத வாய்ப்பினை நல்கி இந்த நற்றினை வானிலை நிலையத்தார்கள் மற்றும் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்